திருவிளையாளணத்துக்கு வருகிறோம் இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிந்த திருவிளையாட தெரிந்திருக்களை காப்பாற்றுவதற்காக கொஞ்சம் மாணிக்கம் விற்றப்படலாம் என்ன விறகையும் கூலி ஆளா சுமந்தது விற்கிறது வளையல் வித்த படலம் காஜல் காஜல் அப்படி வச்சிருக்காரு வளையலோ வளையல் ஆக பெருமான் வந்து மூன்று குரலை விட்டு இருக்கிறார் எங்க தலையெழுத்து போய் தலையெழுத்து அவனுக்கும் தலையெழுத்து விட்டப்படில்லை என்ன தலையெழுத்துனாரு நாமெல்லாம் நாம் செய்த வினையும் தலையெடுத்து அவன் இந்த ஆண்மாக்களை காப்பாத்தனுங்கிற தலையெடுத்து ஒரு அருமையான திருவொருட்பயன் திருவொடற்பயன்கிறது ரொம்ப குரல் உண்பினால ஆனது அல்லவா ஐயா நமக்கெல்லாம் இல்லத்தில் இருக்கிறோம் போறோம் வர நமக்கு சுமையா இருக்குது கவலை இருக்குது நல்ல ஞானிகளுக்கு கவலை இருக்குமான ஒண்ணு இருக்காது எங்காயிரு அப்படிதான் இருப்பாங்க அதான் இல்ல உனக்கு எது மூணு அவங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் டென்னு தலையு இருந்தாங்க ஞானிகள் எல்லாத்தையும் விட்டுடுறாங்க அவங்களுக்கு எது கருதினா உனக்கும் எனக்கும் உன்னை பற்றியும் என்னை பற்றியும் கவலை ஞானிகளுக்கு உலகத்திற்குற உயிரை பற்றி கவலை அதனால என்னைக்கு எல்லாம் கரையேறுமோ இன்னைக்கு கூட காலையில் இது திருப்பணி இத திருப்பணி கொண்டு கவலை தான் ஆனா நமக்கெல்லாம் அவரவர்களை பற்றிய கவலை ஞானிகளுக்கு உலகை பற்றிய கவலை எடுத்துக்கொண்டு வந்த திருப்பணி திருப்பணி நிறைவு பெற்று மீண்டும் மூர்த்தியை கண்டு அருமையா அல்லவா வேற எங்கேயுமே இல்லை யானை மீது முருகப்பெருமான எழுந்தருள் இருக்கிற திருவடிவம் ரத்தனகிரியில் தான் இருக்கிறது அருமையா முன்னால முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில் தான் எல்லாருக்கும் தெரியும் திருமுருகாட்டப்படை படிச்சிருந்தா யானையும் வாகனம் யானையும் வாகனம் திருமுருகாட்டப்படை படிச்சிருந்தா யாரோ தெரியல ரொம்ப அருமையாக என்ன பண்ணிருக்காங்க அந்த யானை வாகனத்தை நம்முடைய முருகப்பெருமானு கீழே வச்சு அதை எந்த படை வீட்டில் இருக்குது மூன்றாவது படை வீடாக இருக்கிற திரு ஆதினங்குடி பழனியில் இருக்கு அதனால முருகப்பெருமானு எதில் எழுந்தருளி சென்றார் யானை நீ எப்படிப்பட்ட யானை என்ன கால் கிளந்த வேள மேல் கொண்டு காற்று கூட கொஞ்சம் பின்ன வருமா அந்த யான் அப்படி போமா ஐவே உரியில் முத்திய முடியொரு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரள் இமைப்பில் சென்னி ஒட்ட நகைதாழ்வு துயர் வரும் வகையமை போலங்குழை சேன் விளங்கியற்கை வான் கவை எல்லாம் தமிழ் அது திருமருகாத்து படத்தன அதனால அந்த வாரணம் யானை மீது இவருந்து வருவான் தான் கையில என்ன இருக்குனாரு திருச்செந்தூர் திருமுருகாத்துப்பட கையில முருகப்பெருமானுடைய பனிரெண்டு கரங்கள்ல ஒரு கரத்து ஒரு கையில என்ன இருக்குனாரு அங்குசம் வச்சிருக்காரு என்னது அங்குசம் வச்சிருக்காரு அது யானை ஓட்டுறவங்களுக்குள்ள அங்குசம் இருக்கும் அங்குசம் கலாத ஒரு கை ஒரு கையில அங்குசம் கையில வச்சிருக்காரு அங்குசம் வச்சிருந்தா எதுக்காக யானையை ஓட்டுறதுக்கு ஏன் யானை மேல போடணும் எதுக்காக அந்த யானை அவ்வளவு வேகமா போனாரு எங்கையோரு ஆன்மா அந்த ஆன்மாவை கரையாற்றணும் அதுக்காக போட ராஜா அங்கு எங்க அப்படின்னு போதான் அங்குசம் கடாவை இருகை ஐயரு வட்டமோடு எகு ரெண்டு கையில கையில ஒரு எகும் வளம் வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காரான் ஏன் நல்ல சிவவேள்வி செய்யறவர்களுக்கு ஞான சம்பந்தத்தை ஆயிரம் ரூபா பொரிசு பெற்று இப்ப பொற்கொடி பெற்று அப்பா கிட்ட கொடுத்தாரு அப்பா கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க சாதாரண கிட்ட கொடுத்தா இந்த பொருளை கொடுத்து ஏய் ஒரே நாள் தண்ட செலவு பண்ணக்கூடாது சரியா செய்யணும் சரிதான்னு சொல்லலாம் அப்பா கிட்டே இல்லை கொடுக்கறாரு அப்பா கிட்ட கொடுக்கும்போது தன் கருத்தை சொல்லாமல் இருக்கலாமா சொல்லவும் வேணும் இருதரமாக வேள் இருந்தது ஒரு வேள்வி காமியம் கருதி எனக்கு இந்திர பதிவு வேணும் சந்திர பதிவு வேணும் அது கூறியவங்களை அழித்து மழை வேணுமா இந்திரா இது வேணும்னா இப்படி ஒவ்வொன்னு இருந்தது காமியலிந்து இந்து மடிய நோக்கி செய்கின்ற வேள்வி செய்ய வேண்டும் சொன்ன வந்து பயர்ந்து போடலாமா அப்பாவுக்கு சொல்லப்படாது ஆனா சொல்லாம இருக்கலாமா சொல்லணும் மாண்புமிகு அமைச்சர் சேர்க்கிறார் சிவவேல்விதற்காக இந்த செய்தற்குரிய இந்த தொகை இந்த பணம் நமக்கு மட்டுமல்ல சீர்காலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயன்படும் எடுக்க எடுக்க குறையாம இருக்கும் சிவவேல்வி செய்தற்காக கொடுக்கப்பட்ட தொகை அப்பா உங்களுக்கும் எப்பவும் பயன்படும் நம்ம ஊர்ல இருக்கிற மற்ற அத்தனை பேர் யாராறு செய்யணுமோ அவங்களுக்கு அத்தனை பேர் கொடுக்க கொடுக்க குறையாம இருக்கும் எந்த என்ன அர்த்தம் மையே தவிர எங்கிய அவவேல்வி கூடாது இந்த மாதிரி இங்க சிவவேள் அப்படியெல்லாம் இந்த முருகப்பெருமானுடைய பனிரெண்டு கரங்களும் ஆறு முகங்களும் என்ன செய்தன என்பதை பற்றி முதல் முதல் சொன்ன நூல் திருமுருகாட்டுப்படிதா நேற்று கூட சொன்னேன் அடுத்து சொன்னது விளக்கமாக கந்தர்கழிவன்பாதாசாமியருளியா எனவே இப்பொழுது விறகும் விற்றார் அப்ப ஞானிகளுக்கு என்ன கவலை அதுக்காக சொல்லுவாங்க அது திருவருட்பயிலிருந்து திருவருட்பயில் அனைந்தோர் தன்மையின்னு பத்தாவது அதிகாரம் அதில் சொல்லுகிறார் ஞானியர்களுக்கு என்ன கவனினர் கள்ள தலைவர் நாம ஒரு தலைவர் தான் இதுல கள்ளம் செய்யறதுல தலைவர் எக்ஸ்பர்ட் நம்ம அடிச்சுக்க முடியாது ஏன் என்ன கள்ளம்னாரு இங்க ஒன்று இங்க ஒண்ணு இங்க ஒன்று எல்லாம் அப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி நல்லவா அப்படி இருக்குது இந்த கள்ள தலைவர் சுயர்களை என்ன பண்ணுவாங்க தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக கருணையாகியில் படிக்க மாட்டேங்குது அதிகமா வேற்றுமை என்ன நமக்கு நம்ம வினைவயத்தால் வந்த கவலை அவர்களுக்கு அருள் வயத்தால் வந்த கவலை அருள் வயசுனால் கள்ளத்தலைவர் தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அது ஆண்டவனுக்கு யானை ஏன் வேகமாக சொன்ன அவனுக்கு போய் ஓடி போய் திருப்பன் கொண்டு போகணும் அங்க போகணும் கிடையாது அங்க ஒரு ஆன்மா கடினப்படுறது என்ன பண்றது அதனால அங்க வேகமா போகிறது அங்கு தம் கடாபொருகை இருகை ஐயிரு வட்டமோடி எஃகு வளர்ந்த ஒருகை மார்போடு விளங்க ஒருகை தாரோடு பொழிய ஒருகை கீழ்வே அருமையா சொன்னார் படி நம்முடைய ரத்னகிரி வெளியிடாதான் நம்முடைய திருமுகாட்டு படை நம்முடைய தவத்தர் சுவாமியில் வெளியிட்டார் ஐந்து பேருடைய உரையோட வெளிவந்திருக்கு ஐந்து பேருடைய உரை பெருமான் எதை விற்றார் மாணிக்கமும் விற்றார் வளையலும் விற்றார் விறகமும் விற்றார் கலையுக்கு சொர்ப்பொழுது மதுரையிலே சொக்கநாதர் அங்கே இருக்கும்போது ஒரு அருமையான கருத்து சொல்றார் அது தொடங்கும் போது என்னுடைய பரஞ்சோதி முனைவர் ஒன்றை சொல்லுகிறார் பாடி மீசை நடந்து பாடிப்பானந்தன் வீர காலாகி ஆடிமை என்று ஆடிமை கொண்ட அருள் தீரம் எடுத்து சொல்வாம் என்ன சொல்லவே கூசுவேட்ட யாருக்காக யாருக்காக திருமக ஆட்டைப்படைநூல் இரண்டாம் பதிப்பு வழிவர போகிறது முதல் பதிப்பு இப்பொழுது இல்லை என்று தெரியாது தெரியாது இந்த பா பாருங்க பாடி மீசை நடந்து பாடி ஐயா விறகு விட்டாரு விறகு விட்டாருன்னு சொன்னீங்களே சொக்கநாதர் எப்படி போய் விட்டாருனாரு பாடி மீசை நடந்து இந்த உலகத்துல அந்த பெருமான் நடந்து விட்டாரு பின்ன என்ன பண்றது விறகு தூக்கிட்டு படம் நடந்து விற்காம என்ன ட்ரெயின்லயே போக முடியாது நீ என்ன பாருங்க பாடி அவரா சொாத நடந்தப்டி படிக்கணும் ஏன்னா நம்ம போல இருக்க ஒரு ஆள் நடந்ததுன்னா வேற தலையில தென்னை போடாங்க வேண்டிதான் யார் யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சீருடையான் அந்த முன் இல்லா அரும் பெரும் ஜோதி அப்படிப்பட்ட பெரியவர் நம்ம மதுரையில நடந்து ஆமாப்பா பாடி மீதை நடந்து அது மட்டுமா பாடி பாவம் எங்கே பாடினார் எதை பாடினார் பொறுத்திருந்து காங்க பாடி யாருக்காக தாமி தலை எழுத்து என்னாரு பானம் அப்படி படிக்கணும் அந்த பானனை நீங்க நமக்கெல்லாம் பெரியவர்தான் பானம் இறைவனையும் நோக்க ஒரு பாட்டு பாடுற பானனுக்கா அதுக்கா இது ஆமாப்பா பானம் அதுக்காக என்ன செய்யறேன் பானம் தஞ்சாலி இதுக்கு ஒரே சொல்ல வேண்டாம் இப்படி படிச்சுட்டாலே போதுங்க பிறகு விறகு ஆளாகி தூக்குக்குடி ஆகினா வேணும் என்ன தாமி தமிழை போட்டு கெடுக்கிறது கெடுக்க வேணாம் பிறகு தெரியாது ஆள் பிறகு ஆளா போனான்னு தெரியாது கூடிக்குன்னு தெரியுது எனவே விறகு குறையா வேணும் வேண்டாம் சரி அப்போ ஒரு பாணருக்காக நம்ம சொக்கநாதர் நம்ம மதுரையில நம்ம போல நடந்து ஆமா அப்பா விரத தூக்கிட்டு நடந்து ஆமா அது யாருக்க அடிமை பானந்தன் விரகாலி அவருக்கு அடிமையாக சொல்லிட்டு பாடி சிவசிவ பாடி அது மட்டும் இல்லை ஆடிமை என்று இதை எப்படி படிக்கணும் அடிமை என்று யாருக்கு அந்த பாணனுக்கு தான் அடிமை என்று சொல்லப்படாதுங்க ஆமாப்பாடிம சரி இப்படி அடிமைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சில்றது மக்கு பயில ஒவ்வொத்தி ஒன்னோட்டும் போடியே ஆடிமை என்று ஆடிமை கண்ட இந்த அடிமைன்னு சொல்லி அவர் அடிமை கொண்டாராம் இங்க தான் அந்த அடிமை கொண்டங்குறதுல தான் ஒக்கநாதர் அடிமை கொண்டா அப்படி பேசுறேன் அதுக்கு முன்ன வரைக்கும் இப்படிங்களா இப்படிங்களா அது போன இப்படிதா ரெண்டே வரி ரெண்டே வரி முதல் பாட்டு கிரகவித்த பள்ளத்துல முதல் பாட்டு பின்னிரண்டி வேறு தமிழ் எப்படி இருக்கு பாத்தீங்களா தமிழ் எப்படி இருக்கு பாத்தீங்களா நடந்து பாடின் வகுி என்று அடிமை என்று உ சத்தம் தானா நம்ம விருதன் சொன்னார் திருக்குறளர் ஐயா பேராசிரியா அவங்க கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதானே ஆடிமை என்று ஆடிமை கொண்ட ஆருள் தீரம் எடுத்து சொல்வா இந்த ரெண்டு வரியிலேயே உட்கார்ல மாட்டுக்கு இப்ப இந்த ரெண்டு வரி தான் சொல்ல போகுது பாடி மீசை நடந்து யார் சொக்கநாதர் யாருக்காக பாணனுக்காக எதை தூக்கி வந்து விறகனை தூக்கி வந்து என்ன பாடினார் தாதாரி பாடினார் என்ன கூறினார் அடிமை என்று கூறினார் இவ்வளவுதான் செய்தியை பிடிச்சி இவ்வளவுதான் இதுவரை கேட்ட செய்திகள் அல்ல இதுவரை கேட்க போடும் செய்திகள் சரி என்ன ரெண்டே ரெண்டு இப்பொழுது மதுரை ரொம்ப அருமையாக பானபத்திரன் வரகுண பாண்டியன் காலம் இந்த பானபத்திரன் என்பார் நல்ல இசைப்பலவர் அரசவைப் புலவர் அரசவைப் புலவருமாயிருந்தார் பெருமானுக்கும் போய் சொக்கநாதருக்கும் அருமையாக பாடுவார் அப்படி இருந்தவர் ரொம்ப அருமையான பலவர் அமைதியான பலவர் நல்ல படித்த பலவர் நல்லவங்க அதனால் பெருமான் என்ன என்னுடைய இசையை ரொம்ப அருமையாக கேட்பார் ஏன்னா அவர் ரொம்ப யாழ்லெல்லாம் பெரியவர் இல்லை அதனால ஏழிசையாய் இசைப்பயனா இன்னமூதா அருமையாக கேட்கிறார் சொக்கரார் மீனாட்சி அம்மா பொடிவே இருந்து யாரால பானபத்திரம் பாட்டு இப்படிலாம் அருமையா இருக்குன்னு அதனால இப்படி கேட்டவர் அந்த ஊரில் ஒரு ஆள் ஏமநாதன் ஒரு ஆள் வெளிநாட்டாள் அந்த வந்தான்ன்னா அவனுக்கும் இசை தெரிஞ்சல் தான் இசை தெரியாதவரில் ஆனால் இசையோட திமுருகன் இருக்கும் அந்த அது சேர்ந்து போச்சு என்ன பண்ணுறது இருந்தது அது அங்கேருந்து வரும்போது அஞ்சு வரலையும் முதல் அதில் கொஞ்சம் அப்புறம் யார் வந்து பாராட்டினாங்களோ அதெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு நீங்களா அப்புறம் மாதப்படுத்திக்கிட்டு இது வந்து திவான் அந்த திவான் கொடுத்தது இது இந்த திவான் கொடுத்தது என்று இப்படிலாம் சொல்லிக்கிட்டு வந்த உடனே நேராக போய் பார்க்குற அந்த காலத்தில் பழக்கம் அரசனு போய் பார்த்தார்கள் பார்த்த உடனே எங்கே பாடும் அப்படின்னு பாடினான் பா என் சொல்றேன்னை நேத்து கூட யாரோ சொன்னாங்க நம்ம இதுல விருதான் சொன்னாரு உள்ளூர் புலவன் பேச மதிப்பாங்களா யாராவது வெளியில இருந்து வந்தாதான் காலையில சொன்னாரு அது மாதிரி இது என்ன பார்த்தவொடனே அந்த விரல் மோதிரம் போக்குவரத்து இத்தியாதிகள் வேற இருக்கா இதெல்லாம் பார்த்தோன்னு ஆடாடா இந்த பாட்டுக்கு இணையா வேற எந்த பாட்டுமே அது இந்த தமிழரை போல பிறரை கண்டு ஏமாறுகின்ற மோகம் வேற யாருக்குமே இருக்காது ஒருத்தர் வந்துடுதுன்னா ஆகா அதிலேயே அறிஞர் அதே எல்லாம் கை தட்டி விதி சிறப்பிச்சாங்க அரசனும் பார்த்தா ரொம்ப அருமை அருமை உம் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் அவரு பட்டாடெல்லாம் போத்திக்கிட்டு எங்க இங்க நம்முடைய மதுரையில ஒரு சில நாள் எறும் நம்ம அவைக்களத்தை வந்து குருநாதன் சொல்லிட்டு இருப்போம் சும்மா இருப்பாங்களா அங்க போய் பாடுறது இங்க போய் பாடுறது ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பாடுறது எல்லாம் பாருங்க இதெல்லாம் யாருதான் ஏமநாதனும் ஒரு ஆளுங்க அவருதானுங்க தந்தை சொத்துங்க அப்படின்னு குருநாதன் மறக்காம எல்லாம் சொல்லிச்சு அப்படியா அப்படியான ஒரு வரவு பானபத்திரன் பார்த்தார் என்ன இப்படி எல்லாம் ஆனா நல்லா பாடுறான் பாடுற திருக்குறள் படிக்கல திருக்குறள் படிக்கல என்ன எந்த காரணத்தை முன்னட்டும் எந்த நேரத்திலும் தன்னைத்தான் போடக்கூடாது திருவள்ளுவர் வியவர்க்க தன்னை எந்த ஒரு காலகட்டத்தில் கூட தன்னை பத்தி தூக்கி வச்சுக்காதரா எனக்கு என்ன தெரியும்னு சொல்ற அப்பதான்டா நல்லது அடக்கம் அமரருள் விக்கும் அடங்காமை ஆரியருள் வித்துவிடும் திருவள்ளுவர்ல இப்படி இருந்தின்னு சொன்னா ஒளிமயமான இடத்துக்கு போகலாம் இப்படி போனா இருள்மயமா ஆளுங்க போடுவேன் எது வேண்டும் சொல் மனமே விட்றா அப்படின்றார் ஆனால் எவ்வளவுதான் சொல்வார் ஆரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் எனவே அடக்கம் அமருள் விற்கும் இதை படிக்கல ஹேமநாதனோ அந்த மாணவர்களும் அதனால நாங்கள் தான் நாங்கள் தான் சொன்னோம் விஷமும் இருக்குது அதனால் அறிவும் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் உடனே மறுநாள் அழைப்பு வந்தது அரசவேலேருந்து பானபத்தர் இருக்கு என்ன வெளியிலிருந்து வந்திருக்கார் ஹேமநாதரை பார்த்தீரா சுவாமி எப்படி இருக்கு புலமை அப்படின்னர் நல்ல பாராட்டுக்கு வந்த புலமை ம் ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு இது வைப்புமா அப்படின்னார் என்ன சொன்னார் வைப்பமா ரெண்டு பேருக்கும் போட்டிட்டு பாரத வைப்பமான சொக்கநாதருடைய அருளும் உங்களுடைய ஆசையும் இருக்குமானால் செய்வோம் இதுக்கென்ன பிறமோ அதன் எத்தனை ஏமநாதனை கண்டவன் அல்ல அப்படிங்கள பண்ண என்ன அர்த்தம் ஆவணி வரும் ஒண்ணுதான் அர்த்தம் சரி என்று சொல்ல இந்த நாளில் அருமையான ஒருத்த பாடுவிடலாம் என்ன அரசரை பெரிய குதூகலமா இருக்கணும் நேரா வீட்டுக்கு போகல சொக்க நாதட்ட ஏ அப்படின்னாரு ஆமா மன்னன் எப்படி குடிகளை வழிங்கள அதனால நாலு பேர் கைது இப்ப பல பேருக்கு வந்து கைதட்டுறது எதுக்குன்னு தெரியாது முன்னால தட்டினாசா நானும் தட்டு விட்டேங்கிறான் நல்லவா சிவ சிவன் இப்போ நீங்க இல்லையானாரு இருந்தேன் இப்படித்தான தட்டுற அது ஞானம் வேணும் இல்ல நல்ல முன்னால் பார்த்து பின்னால தட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நேரம் கூட நான் எடுத்து போனேன் போய் அங்கே பெருமானத்துல விண்ணப்பித்தாராம் என்ன விண்ணப்பித்தார் இது மாதிரி பெருமானி இன்னார் வந்திருக்கிறார் நான் பாடணும் இங்க இருந்து பாடுகிறேன் நீங்கள் திருவருடைய எங்களுக்கு நல்ல ஆசையை நல்லா எங்களுக்காரன் பாலிக்கணும்னு சொல்லி வேண்டிய கூடல் மன்னவன் பார்த்தார் இங்க இருந்தே பாருப்பா அவனும் பாடவன் தான் நல்லது தேவலாம் தலங்கணம் இருக்குது அதை குறைக்கணும் இங்க தலகணம் இல்லை அவனை வாழ வைக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் ஆண்டவனுக்கு வேண்டுதல் வேண்டாமையிலான் உடனே இப்படி சொல்லிவிட அல்ல ஐயா வேண்டுதல் வேண்டாம இல்லாதவனாச்சே அது என்ன ஏமநாதன் என்ன அப்படின்னா வேண்டுதல் வேண்டாமையிலான் தான் அதை சொன்னது சொன்னதுதான் மாத்தமில்ல ஆனால் இங்க என்ன இருக்குது அங்கே கொஞ்சம் டன் டன்னாக இருக்குது அங்கே என்ன இருக்குது அது இல்லை ஆதலால் காப்பாற்றுகின்ற தன்மை என்று சொல்லிவிட்டு என்னன்னு பொறப்பா அந்த பொறப்படுவதை பற்றி ரொம்ப அருமையாக வர்ணிக்கிறார் திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் இதோ இப்பொழுது நேரலை திருவடியில் காணுகிறோம் எப்படின்னாரு விறகாளு என்ன அப்படின்னு ஷூ போட்டிருப்பான இது ஒரு அஞ்சாறு தையல் தைச்சு அதுலேயும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் செருப்பு யாருக்கு தடை மறைத்து கதிர்ம குடம் தரித்து நறும் கொண்டா தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கள நகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோய்க்கின் மட வரலை மணந்து உலக முழுதாண்ட சுந்தரன் இருந்தது மதுரையில ஆண்டது உலக முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் பதிஞ்சோம் முன்னூறு வாக்கு அப்படிப்பட்டவர் தெருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா இப்படி முக்கா காலுக்கு இருக்குது கா கால் மண்ணிலையே தெய் இந்த கா கால் மரத்தில் ஒரே செக்கச்ச வேறு மண்ணுங்களேன் உண்மையாவே இது என்ன காட்டுக்கு இல்ல போன மாதிரி போன மாதிரி சரி இப்படி திருவடி இருக்குது அப்புறம் அப்படின்னாரு இடுப்புல இனி ஒரு தையல் போடப்படாது ஏறத்தாழ அந்த ஒரிஜினல் அந்த முதல்ல நெய்ராங்க பாருங்க அந்த நூறே இல்லை இடையிடையே தச்சனூடேதான் இருக்கு அப்படி தச்சிருக்கு என்ன பண்றது கோவனமா என்னும் என் அப்பன் எம்பிரன் எல்லாருக்கும் தானி ரொம்ப அருமையான பாட்டு திருச்சாளா பெண்கள் பேசும்போது சரிடி நம்ம என்னப்பன் எம்பிராம் நமக்கெல்லாம் தலைவன் தான் எல்லாருக்கும் தான் ஈசன் எல்லாருக்கும் தான் ஈசன் ஆனாலே அவர் போல எனக்கு சைக்கிள் அடி என்னடினாரு துண்ணம்பையோனமாய் என்னும் அது காணேடி இப்படி படிக்கணும் அத அறுவருப்பா படிக்கணும் திருவாசகத்தை இயங்கக்கூடாது இந்த வரிய சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அறிவருப்பா தான் படிக்கணும் எண்ணப்பன் தான் எம்பிரான் தான் எல்லாருக்கும் தான் தான் யாரு இல்லைன்னா போய் இவ்வளவு பெரியவராக இருக்கிறது என்ன எங்க பார்த்தாலும் கிழிஞ்சு கிழிஞ்சி இருக்கிற அந்த கோவணத்தை கட்டணுமா ஒரு வாரம் நாலு மலை வேஸ்ட் கிடைக்காதா நாலு மலை வேஸ்ட் கோவனது அவ இது எப்படி படிக்க விடாதுமே அவர் இடுப்புல இருக்கிறது கோவனம் எங்கேயாவது நாலு மலை வயசுல அங்கே பத்து பத்து வருஷம் இருந்ததுல கிழிச்சு கிழிச்சு கட்டினத மக்கு மக்கு என்னடி பண்ண அந்த கோவனம் அப்படின்னா மண்ணு காலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய் தன்னை கோவனமாய் சாத்தின்கா பின்ன ரெண்டடி பெருமிதத்தோடு படிக்கணும் நீ படிக்கிறிய ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஆமா ஆமா அறுபத்தி நான்குன்னு சொன்னாலே மண்ணு கலை அந்த அறுபத்தி நாலு கலையும் துண்ணு பொருள் அவற்றில் சொல்லப்படுகின்ற பொருள் இவை எல்லாம் ரெண்டும் சேர்த்து அது தாண்டி துணி அவருக்கு கோவனம் மண்ணு கலை தும் பொருள் இடுப்புல எதிரி கட்டிருக்காரு அர்ணா கயிறுனாரு மறை நான்கே சரடாய் நான்கு வேதங்களிலும் இடுப்புல கயிறாக இந்த அறுபத்தி கலைகளையும் கீழ் வருகிற கோவனமாக கட்டிருக்காண்டியே கட்டிருக்கான் பின்ன மண்ணு கலை மறை நான்கே சரடாய் தன்னை கோவனமாய் சாத்தின்கான் சாழலூ அருமையான வார்த்தை எனவே இப்படிப்பட்ட ஒரு கோவணம் நெஞ்சில ஒரே ஒரு மணி அது எங்கேயிருந்து குறவர்கள் போட்டுக்கிற மணி மாதிரி ஒரு மணி ஆஹ் கையில கிமூல எந்த கிமூல செஞ்சப்பட்டதோ ஒரு அது என்ன கோணமானதா இருக்குது ஒரு யாழை கையில வச்சுக்கிட்டு இப்பொழுது திருமுடியுதோ திரும்ப விரும்பு விரவா பொது முண்டு முடிச்சாலை வச்சுக்கணும் விறகு இது என்ன ஒரு காலத்தில் சமையல் பண்ணுவதற்காக நீர் போடுவதற்கு இதை அடிப்பில் வைத்து நெருப்பு மூட்டி ஐசி அப்படின்னு இனிமே விறகு போச்சு அதெல்லாம் இனிமேல இதெல்லாம் பொற்காட்சியில் கொண்டு வச்சு இனிமேல் அப்படிதான் வளர்க்கணும் அப்படியே அதை வச்சு எரியாது அந்த ஆமடு குளிக்கவீர் ஐய சாப்பாடு எல்லாமே என்ன பூரி எல்லாம் இதுபடி போட்டாங்க அப்படியே முருகா முருகா உடையாளையம் இந்த முந்திரி காடு அதில் இருந்து விறகு உடைச்சி வரும் வண்டி ஒரு வண்டி திணறும் மாடு எழுக்க முடியாம எவ்வளவு தெரியுமா ஏழு ரூபாய் ஒரு வண்டி விறகு மாசத்து வரும் அது திறந்து அளந்து வச்சாங்க நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ரூபாய் பதினஞ்சு மூணு மாசம் ஈடுபடுத்தணும் நமக்கு செலவு ரூபாயா இருக்கிறது அறுபத்தேழு தானே மூணு மாதம் எரியும் மூணு மாதம் எரியும் இப்பெல்லாம் சொன்ன நல்லா தான் இருந்தா சார் ரத்தனகிரிக்கு வந்தவொடனே கொஞ்சம் இங்கே கோலாறு கொஞ்சம் போகும்போது கீழ்ப்பாக்கத்தில் காட்டிட்டு போகிறது நல்லது ஏன் ஒரு வண்டி ஆகுது ஏழு ரூபாய் ஆகுது சிவ சிவு முருகா முருகா போன போச்சு எனவே அப்படிப்பட்ட தலையில் சின்ன சின்ன சின்ன விறகா பாதுகுசம் அப்படி வச்சா மாதிரி காஞ்ச விறகா எடுத்துக்கிட்டிருது வச்சு எடுத்து தலையில் எடுத்துக்கிட்டிருது அது மேலே தப்பி தறி மூட்டை எழுதுன்னு சொன்னால் இந்த பக்கம்தான் ஒரு பக்கம் யாழ் இருக்குதா கையில் ஒன்று ஆள் இருக்குது தலையில் வேற விறகு இருக்குது அதில் இது பார்க்கணும்னா அது விழுந்துடும் அதனால அங்கேருந்து ஒரு இது போட்டு கயிறு கட்டி கயிறு எனக்கு இயங்கியது எதோ ரெண்டு பொடி அந்த மாதிரி பதினாங்க அதை நல்லா அறுத்து அந்த கொடி அந்த விறகு மேல கட்டி இப்படி கட்டி ஒரு முடிச்சு போட்டிருக்கு சிவஜீவா சிவஜீவை தான் என்ன பண்ற இப்படி போட்டிருக்கு போட்டாங்க அந்த ஆள் வந்து எங்கே அதுக்கு முன்னையை பெண்ணே விற்கறது இல்லை எங்க இந்த ஏமநாதன் வீடு அந்த தெரு எங்கே இருக்குனா அங்க ஒரு ரெண்டு மூடு வீட்டுக்கு முன்னையே ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது என்னங்க விறகு வாங்கலையோ விறகு